ியர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் விஜய் ஹரி நான் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்காக அறிஞர்களின் வாழ்க்கையில் சம்பவங்களை நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி உங்களுடன் பகிர வந்துள்ளேன் இதோ அவர்களை பற்றி கூறுகிறேன் கேளுங்கள் பள்ளிக்கு சென்ற சிறுவனிடம் ஒரு கடிதத்தை கொடுத்த ஆசிரியர் இதை உன் தாயிடம் கொடு என்றார் அந்த சிறுவன் மாலை சென்றதும் தாயிடம் கொடுத்தான் அதில் உங்கள் மகனின் அறிவு வளர்ச்சி குறைவாக உள்ளது அவன் பள்ளியில் தேர்ச்சி அடைய வாய்ப்பில்லை அவன் தேர்வில் தோல்வி அடைந்தால் எங்கள் பள்ளியின் பெயர் கெடும் அதனால் அவனை பள்ளிக்கு அனுப்ப வேண்டாம் என குறிப்பிட்டிருந்தது கண்ணீர் பெருகியது என்ன எழுதியிருக்கிறார் என கேட்டான் துடைத்தபடியே இந்த கடிதத்தில் உன் ஆசிரியர் என்ன எழுதியிருக்கிறார் தெரியுமா நீ மிகுந்த கொண்டவன் பள்ளி உனக்கு தேவையில்லை நீ வீட்டிலிருந்தே படிக்கும் அளவுக்கு தகுதி உடையவன் என்றார் அதன் பின் சிறுவன் வீட்டிலேயே தாயிடம் பாடம் கற்றார் அவனை ஊக்கப்படுத்தும் வகையில் அறிவுரைகளை வழங்கினார் எதற்கும் அச்சப்படாதே தொடர்ந்து முயற்சி கற்றுக்கொள்வதை நிறுத்திக் தொடர்ந்து உன்னை மேம்படுத்திக் கொள் என்றார் அந்த சிறுவன் தான் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கண்டுபிடிப்புகளை உலகிற்கு அளித்த தாமஸ் அல்வா எடிசன் நன்றி